வணக்கம் நட்சியின் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் தமிழக செய்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக சீதாராம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதற்கு திமுக சார்பில் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து கிடப்பில் போடப்பட்டுள்ள ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனையடுத்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை தனுஷ்கோடி அரிச்சல் முனை உள்ளிட்ட கடற்பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பாசிசத்துக்கு எதிரான மக்கள் மேடையின் மதச்சார்பின்மைக்கான அணிவகுப்பு சென்னை பெரியார் திடலில் ஏப்ரல் மாதம் முதல் வாரம் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற்று கன்னியாகுமரி அமைதி இல்லத்தில் முடிவடைந்தது காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது என்று குஷ்பு பேட்டியளித்துள்ளார் கைது நடவடிக்கையிலிருந்து தப்புவதற்காக எஸ் பி சேகர் தலைமறைவாகிவிட்டதாக ஒரு சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தான் தலைமறைவாகவில்லை என்று கூறியுள்ள எஸ் வி சேகர் தற்போது பெங்களூரில் இருப்பதாகவும் இன்னும் மூன்று நாட்களில் சென்னை வரவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத கிராமத்தை மக்கள் நீதி மையம் தத்தெடுத்துள்ளது பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க கவலை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆப் டெக்னாலஜி சேருங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக் பயோடெக்னாலஜி எம்பிஎ எம்சிஏ எல்லா கோர்சஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாம கூகுள் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் நாமக்கல் ஒன் டபுள் டூ இந்திய செய்திகள் பாலியல் வன்கொடுமைக்கு தூக்கு தண்டனை சட்டம் இயற்றப்பட்டது தொடர்பாக உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார் வரலாற்றில் முதல் முறையாக ஒன்று புள்ளி லட்சம் இந்தியர்கள் ஹஜ் யாத்திரை செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராஜஸ்தான் வருமான வரித்துறை பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து ரூபாய் இரண்டு கோடி தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கர்நாடக முதல்வர் சித்தாராமையா மேலும் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சாமுண்டீஸ்வரி தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் பதாமி தொகுதிகளும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மராட்டியத்தில் போலீஸ் என்கவுண்டர் நடத்தப்பட்டதில் பதிமூன்று நக்சலைட் தீவிரவாதிகள் பலியாகினர் வீட்டில் கழிப்பறை கட்டாத அறுநூற்று பதினாறு ஊழியர்களுக்கு சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆர்வக்கோளாறில் கருத்துக்களை தெரிவிப்பதை நிறுத்துங்கள் என்று பாஜக எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அயல்நாட்டு செய்திகள் மலேசியாவில் லெபனான் பேராசிரியரை நாங்கள் கொள்ளவில்லை என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது காபூல் இசை தற்கொலைப்படை தாக்குதல் வழி எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவின் டென்னிஸ் நகரில் உணவகத்தில் நிர்வாணமாக வந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார் இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சீன வெளியுறவுத்துறை மந்திரியுடன் சுஷ்மா ஸ்வராஜ் சந்திப்பு நடத்தினார் இதில் முக்கிய விவகாரங்கள் பற்றிய ஆலோசனை நடத்தப்பட்டது சவுதி அரசர் இருக்கும் பகுதியான ராயல் பேலஸில் பறந்த ஆளில்லா சிறிய ரக ட்ரோன் விமானம் ஒன்று அந்நாட்டு பாதுகாப்பு படையினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஆஸ்திரேலியாவின் சிட்னி உள்ளிட்ட ஏழு நகரங்களில் தமிழர்கள் ஒன்று கூடும் போராட்டம் நடத்தப்பட்டது மியான்மரிலிருந்து வெளியேறிய எழுபத்தி ரோஹிங்கியா அகதிகள் ஒன்பது நாட்கள் கடலில் தத்தளித்து வந்த நிலையில் தற்போது இந்தோனேஷிய கடல் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் வணிகச் செய்திகள் பாஜக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உச்சபட்சத்தை எட்டியுள்ளது சென்னையில் 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது தனியார் வங்கியான ஐசிஐசிஐ வங்கியில் அடுத்த கட்ட தலைமை குறித்த தேடல் எதுவும் நடக்கவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உலகத்தின் மொத்த கடன் நூற்று லட்சம் கோடி டாலர் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தகவல் தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர் சரிபார்ப்புக்கு ஆதார் அவசியம் என்று ரிசர்வ் வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிய நிதி மோசடி குற்றவாளிகளை தண்டிக்க அவசர சட்டம் இயற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிளிப்கார்ட்டின் ஐம்பத்தி பங்குகளை வாங்குகிறது வால்மார்ட் தனியார் துறையைச் சேர்ந்த எச் டி எஃப்சி வங்கி நான்காம் காலாண்டில் கோடி நிகர லாபம் ஈட்டியுள்ளது தினமும் பதினைந்து லட்சமாக இருந்த முட்டை ஏற்றுமதி விலை உயர்வு காரணமாக ஐந்து லட்சமாக குறைந்துள்ளது இந்திய பங்கு சந்தைகளில் தொடர்ந்து நான்காவது வரமாக வர்த்தகம் ஏற்றத்துடன் காணப்படுகிறது தகவல் பயன்பாட்டு சேவைக்காக மத்திய அரசு நிறுவனத்துடன் ஐஓபி ஒப்பந்தம் செய்துள்ளது தினசரி ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் எண்ணிக்கையை பத்து லட்சத்திலிருந்து அதிகரித்து மே மாதம் முதல் வாரத்தில் இருந்து லட்சமாக உயர்த்தி அச்சடிக்க உள்ளதாக கரன்சி நோட்ரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டு செய்திகள் சன்ரைசர்ஸை சிதைத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மீண்டும் முதலிடம் பெற்றுள்ளது மாண்டோ கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் பதினோராவது முறையாக நாடாளு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இந்தியா பாகிஸ்தானின் அட்டாரி வாகா எல்லையில் இரு நாட்டு கொடி இறக்கும் நிகழ்ச்சியின் போது இந்திய எல்லை பாதுகாப்பு படை அவமதிக்கும் வகையில் பாகிஸ்தான் மேகப்பந்து வீச்சாளர் சைகைகளை சமூக வலைதளங்களில் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் வென்றது திரைச்செய்திகாலம் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் படத்தில் விஜய் சேதுபதி அஞ்சலி இருவரும் மீண்டும் ஜோலி சேரும் தகவல் வெளியாகியுள்ளது படத்தில் நடித்த பிரபல நடிகர் பெர்னட் ராயர் உடல்நலக் குறைவால் ஏப்ரல் இருபத்தி தேதி மரணமடைந்தார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமைகள் சமைகள் தினம் ஒரு துளி பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒளி கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்